வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு தொழிக்காக உங்கள் தோழி அனலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பழச்சாறு வகையை சேர்ந்தது அதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேணாம் சாதாரண எலுமிச்சம்பளம் தாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பளத்தில் வந்து ஜூஸ் புளியும்போது எப்படி பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அதில் விட்டமின் சி நிறைய நிறைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஐஸ் போட்டு ஜூஸ் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருமா அப்படின்ட்டு எலுமிச்சம்பளை ஜூஸ்லாம் அந்த வேலையே ஆகாது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜலதோஷம் வராமல் தடுத்து கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து எலுமிச்சம்பளை சத்து வந்து நமக்கு தேவை குளிர்ச்சியும் கூட இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சி உங்களுக்கு சொல்ல முடியாது என்ன பண்ணலாம் குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரும்போது சூடான பானமாக கொடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி எதமா ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஐஸ் கட்டியாக போடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜூஸ் பழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த சில்னஸ் இருக்கிற கூலிங் இருந்தாலே போதும் அந்த கூலிங் இருந்தால் போதும் அதை எடுத்து நீங்கள் வந்து குழந்தைங்க கொடுக்கலாம் இந்த எலுமிச்சம்பளம் ஜூஸில் சேர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு போர் அடிக்குன்னா இஞ்சி துருவல் சேர்க்கலாம் இஞ்சி துருவல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு துருவிட்டு அதை சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை எலுமிச்சம்பளம் கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு வடிகட்டிவிடுங்க வடிகட்டிட்டு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு இஞ்சி சேர்க்கலாம் ஒரு நாளைக்கு புதினா சேர்க்கலாம் புதினா வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையோடு சேர்த்து கையில் வச்சு கசக்கிங்க கசக்கிட்டு அதே எலுமிச்சம்பளை ஜூஸில் சேர்த்து அதையும் வடிகட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வித்தியாசமான ஒரு சுவையோடு இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள்